முப்பத்தி ராகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கேட்டால் பாங்க கூறுபவர் போல் நீங்களும் கூறுங்கள் என்று நபி சல்லாக அலிஹல்லி ஆறு ஒன்று ஒன்று முஸ்லிம் மூன்று எட்டு மூன்று